வணக்கம் நற்றினை இணையதள நேயர்களே சூரியகாந்தன் பேசுகிறேன் பாட்டோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மலையாள பாடல் இதோ வருகிறது கே தெ பிளஸ் டூ முடிச்ச உடனே உங்க கடவை நிறைவேற்ற செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பி இல்ல சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பி டெக் பயோடெக்னாலஜி லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் ரிசர்ச்மெண்ட் பெசிலிட்டியும் இருக்கு செல்வம் செலுலாய்டு எனும் திரை ஓவியத்திற்காக ஜித்தின் ராஜ் எழுதிய பாடல் இந்த பாடலுக்கு மிக அற்புதமாக இசை அமைத்திருப்பவர் இசையமைப்பாளர் எம் ஜெயச்சந்திரன் பாடல் கேரளத்து நேயர்களை மட்டுமல்ல தமிழகத்து நேயர்களையும் பிற மாநில நேயர்களையும் ஒரு சேர வெகு சீக்கிரமாகவே தன்வசப்படுத்தி கொண்ட ஒரு வசீகரத்தன்மை கூடுதலாக கொண்டது என்றால் அது சரியாக இருக்கும் ஜி ஸ்ரீராம் வைக்கம் விஜயலட்சுமி ஆகியோரின் குரல்களிலே இந்த பாடல் இப்போது பரவலாக உரைத்து கொண்டிருப்பதை உங்களில் பலரும் கேட்டிருக்கக்கூடும் இந்த பாடலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வைக்கம் விஜயலட்சுமியின் குரல் தமிழகத்தின் கொடுமுதி தந்த கோகிலம் என்று அழைக்கப்படுகின்ற கே பி சுந்தராம்பாள் அவர்களுடைய குரலும் காற்றினிலே வரும் கீதம் என்கின்ற அருமை பாடலை தந்த எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்களின் குரலும் ஒன்றாக இணைந்து தழுவி ஒரு குரல் ஆனால் எப்படியோ அப்படி அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையிலே ஒரு தனித்துவமும் கேட்பவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த காந்தத்தன்மையும் இந்த குரலுக்கு உண்டு என்பதனாலேயே இந்த பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடலாக ஆகிவிட்டிருக்கிறது காற்றே காற்றே நீ பூக்காமரத்தின் பாட்டும் மூழி வந்து ஞாழி பூங்கதலி பூக்களில் ஆகே தேன் நிறைமி என்கிற பல்லவியோடு துவங்குகிறது அதிலே காற்றே காற்றே நீ பூக்காமரத்தின் பாட்டும் மூழி வந்து என்று அந்த வரிகள் ஒலித்து முடிந்ததும் ஞாழிப்பூங்கதலி வாழப்பூக்களில் ஆகே தேன் நிறையும் என்கின்ற வரிகளும் வருகிற பொழுது கேட்கவர்களுடைய உள்ளங்களில் தேன் பாய்ச்சத் துவங்கி அந்த பாடல் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள ஆரம்பித்துவிடுகிறது மூன்று சரணங்கள் ஒவ்வொன்று முத்துமுத்தாக எழுதப்பட்டிருக்கின்றன ஆற்று நோற்றே ஈ காணா மரத்தின் பூவும் காயும் வந்தோ மீனத்தி வெயிலின் சூட்டில் தண்ணு தன தோவல் வீசி நின்று என்று ஒரு சரணம் மிக நேர்த்தியாக அந்த சுற்றுச்சூழலை வரைந்து காட்டுகிறது அடுத்த சரணம் இன்னல போய் மறைஞ்சு இன்னொரு ஸ்வப்னம் கூட வந்து வென்னு கருங்கு ஒரு சில்லுகளில் செந்தளிரின் வந்து என்று உள்ளத்தை ஈர்க்கும் பண்ணம் அது ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டு செல்கிறது இறுதி சரணமோ குஞ்சுகளும் கை வீசி வீசி ஓடிவாயோ ஓ பொன்னிமிஷமே கிண்ணரிக்கான் ஓமழிக்கான் முத்தினி போ தொட்டிலாட்டி என்று ஒலிக்க காதில் தேன்முள்ளி சொல்லாமோ காற்றே காற்றே என்று பாடல் முழுமை பெறுகிறது இதிலே இருக்கக்கூடிய அந்த சிறப்பு எளிய வரிகளிலேயே மிகவும் கருத்துக்களை வைரம் போல் இசை தேவதை சூட்டிக்கொள்வாள் என்பதற்கு சாட்சியமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த பாடல் மலையாள மொழி பெற்றெடுத்த சீதனம் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் இதே பாடல் தமிழிலும் ஒரு சீதழ காற்றாக வந்து நம்முடைய இதயங்களுக்குள் விளைகிறது முதலில் மலையாள பாடலை நீங்கள் கேட்டு முடித்த அதே தொடர்ச்சியாக தமிழ் பாடலையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அமுதும் தேனுமாக உங்களுடைய இரண்டு செவிகளிலும் இது பாய்ந்து உங்களுடைய இதயங்களில் நிறையட்டும் என்கின்ற நம்பிக்கையோடு இதோ நேர்களே அந்த மலையாள பாடல் முதலில் ஒலிக்கிறது அதனைத் தொடர்ந்து தமிழாக்கம் செய்யப்பட்ட பாடலும் இதே இசையமைப்பாளரின் அருமை சிறப்பில் இதே பாடகர்களின் அருமை குரல்களில் ஒலிக்கிறது கேட்டுச் சுவையுங்கள் அன்பு நேயர்களே மூலி மூழி வந்தோ ஞாலிப்பூங்கதளி வாழ பூக்களிலே தெஞ்சோ ஆகே தெ மோ இன்னொரும் கூட வந்தோந்தரிஞ்சி ஜந்திரன் தலப்பொந்தி குஞம் கை விஷி விஷி ஓடிவயோ பொன்னு கிண்ணிக்க ஒமிக்க முத்தணிப்பூ துட்டிலாட்டி தேன் சொல்லாமோ மறியாம மாறி காரொழிஞ்சு வெள்ளி நிலாவின் தேருவந்தோ உத்தரிப்பாடோல கோளொழிஞ்சு கித்திருப்பூ மொட்டு போலே காத்திருப்பூ கண்விரியான் தத்தி வரும் கொஞ்சி வரும் தத்தகளே நேரம் ேராமோ காட்டே காட்டே நீரத்தில் பட்டும் மூடி வந்தோ ஞாலி பூங்கதளி வாழ பூக்களிலேட்டு நிறையோ காற்று ஜேசி டானியலிண்ட் ஈ சினிமண்டம் அது ஜீவிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இறுபத்தெட்டு முதல் ஆயிரத்தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அது மது வரையுள்ள ஜீவிதமான ஞான் செல்லுலோய்டு என்ன பண்ணுது இது என்னை சம்பந்தத்தோடம் மலையாள சினிமையுடைய பிதாவினி ஜெசி டானியலுக்கு நல் தட்சிண அதுல சமர்ப்பணம் அதுப்பம் தான் நூறு வர்ஷம் திகைய இண்டியன் சினிமக்கு நல் ஒரு தட்சிண அல்ல ஆதரவு கூடிய செல்லுலோய்ட் சினிமா hala amadela ageten miranyo o oh. ada meenathi a ah, ah, a ada ada meenathi veyilin choodil tanutane thoval veesi ninno a thoval veesi ninno